நற்றிணையின் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் விருதுநகர்லருந்து சாமி நற்றினையில ஏற்கனவே எனது கருத்து மலைச்சாரல் மற்றும் நாளும் ஒரு விதை ஆகிய நிகழ்ச்சிகளை நான் வழங்கியிருக்கிறேன் இப்போ ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சி வழங்க நற்றினை எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கியிருக்கு நற்றினைக்கு நன்றி இதோ மீண்டும் நற்றினையின் நாளும் ஒரு விதை முனிவர் ஒருவர் மரத்தடியில் அமர்ந்து தம் ஆடையில் இருந்த கிளிசலை தைத்துக் கொண்டிருந்தார் அவர் ஒரு சிவபக்தர் சிவனும் பார்வதியும் அச்சமயம் வான்வெளியில் வலம் வந்து கொண்டிருந்தனர் மரத்தடியில் ஒளிப்புளம்பாய் அமர்ந்திருந்த முனிவரை கண்டதும் மனம் நெகிழ்ந்த அம்மை ஐயனை பார்த்து மரத்தடியை பார்த்தீர்களா உங்கள் பக்தனை என்றார் அதற்கு பரமேஸ்வரன் கண்டேன் என்றார் பார்த்த பிறகு எப்படி சும்மா போவது அந்த சிவனடியவருக்கு ஏதேனும் வரம் அருளி செல்லலாமே என்றார் அம்மை அதற்கு பரமன் அவன் அந்த நிலையிலாம் கடந்தவன் இப்போது அவனிடம் செல்வது வீண் வேலை வா நாம் நம் போகலாம் என்றார் பார்வதி விடவில்லை இருவரும் அந்த மரத்தடைக்கு வந்தனர் முனிவரை பார்த்து வணக்கம் முனிவரே என்று இருவரும் வணங்கினர் முனிவர் நிமிர்ந்து பார்த்தார் அடடே எம்பருமானம் பெருமாட்டியும் வரணும் வரணும் என்று வரவேற்று அருகிலுள்ள அவர்தம் குடிசைக்கு அழைத்துச் சென்றார் அவர்களுக்கு தாகம் தீர நீர்மூர் அழித்து மகிழ்ந்தார் மனம் மகிழ்ந்த பரமனும் தேவியும் சிறிது நேரம் அங்கு அமர்ந்துவிட்டு பின்னர் முனிவரை பார்த்து நாங்கள் புறப்படுகின்றோம் உங்களுக்கு ஏதேனும் வரம் தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள் முனிவரே என்று முனிவரை பார்த்து வரமன் கூறினார் முனிவர் சிரித்தார் வரமா உங்கள் தரிசனமே நான் பெற்ற சிறந்த வரம் அது போதும் எனக்கு வேறு வரம் வேண்டாம் தாங்கள் தங்கள் பயணத்தை இனிதே தொடருங்கள் ஈசனே என்றார் முனிவர் அம்மையும் அப்பனும் விடுவதாக இல்லை முனிவரும் வேறு வழிவன்றி வரம் ஒன்றை கேட்டார் அதாவது நான் தைக்கும் இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போக வரம் ஒன்று தாருங்கள் என்றார் அப்பனும் திகைத்தனர் ஏற்கனவே ஊசிக்கு பின்னாலேதான் நூல் போகிறது இதற்கு நாங்கள் ஏன் வரம் தர வேண்டும் என்று அம்மை பணிவாய்க்கிட்டார் அதற்கு முனிவர் அதைத்தான் நானும் கேட்கிறேன் நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் வரவேண்டிய பலன் நியதிப்படி தானே பின்னால் வருமே இடையில் நீங்கள் ஏன் எனக்கு வரம் தர வேண்டும் என்று கேட்டார் முனிவரின் இந்த விளக்கத்தை கேட்டார் பரமனும் பரமேஸ்வரியும் இதைத் தான் வள்ளுவரும் அழகாக கூறுவார் இருள் நீக்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு அதாவது தூய்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நாம் சரியாக நடந்து கொண்டால் நமக்குரிய விளைவும் சரியாக இருக்கும் என்ற மன தெளிவு பிறக்கின்றது உண்மைதானே நண்பர்களே